அதை நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள் ஒன்று தர்மம் செய்வது ஒரு மனிதனின் சொத்தை குறைத்து இரண்டு அநீதம் செய்யப்பட்ட ஒருவன் அது விஷயமாக அவன் பொறுமையாக இருந்தால் அவனுக்கு அல்லாஹ் கண்ணியத்தை அதிகப்படுத்தாமல் இருப்பதில்லை யாசகத்தின் வாசலை ஒருவன் திறந்து கொண்டால் இழிவின் வாசலை இன்னும் உங்களுக்கு சில செய்திகளை கூறுகிறேன் அதை நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள் நிச்சயமாக உலகம் நான்கு பேர்களுக்கு மட்டும்தான் ஒன்று ஒருவனுக்கு அல்லாஹ செல்வத்தையும் அறிவையும் வழங்குகிறான் அவன் இது விஷயமாக தன் இறைவனை பயப்படுகிறான் தன்னுடன் அவனின் உறவினர்களை சேர்க்கிறான் மேலும் அல்லாஹ் கூறிய உரிமைகளை அறிகிறான் செயல்படுத்துகிறான் இவன் உயர்ந்த பதவிகளில் உள்ளான் இரண்டு ஒருவனுக்கு அல்லாஹ அறிவை வழங்கியுள்ளான் செல்வத்தை அவனுக்கு வழங்கவில்லை அவன் உண்மையான எண்ணமுடையவன் எனக்கு சொத்து இருந்தால் நானும் இவரை போன்று செயல்படுவேன் என்று கூறுகிறான் இதுவே இவனது எண்ணமுமாக உள்ளது எனவே இவ்வெருவரின் நற்கூழியும் சமமாகும் மூன்று ஒருவனுக்கு அல்லாஹ் செல்வத்தை வழங்கியிருந்தான் ஆனால் அறிவை அவனுக்கு வழங்கவில்லை அறிவின்றி அவனது சொத்தில் அவன் மூழ்கி கிடந்தான் அவன் தன் இறைவனுக்கு பயப்படவில்லை தன் உறவினரையும் அவன் சேர்த்து அல்லாஹ் கூறிய உரிமைகளையும் அவன் அறிந்திடவில்லை இவன் மிக கீழான தகுதியில் உள்ளான் ஒருவனுக்கு அல்லாஹ செல்வத்தையும் அறிவையும் வழங்கவில்லை எனக்கு சொத்து இருந்தால் இவனை போன்று தீய செயல்களை நானும் செய்வேன் என்று கூறுகிறான் அவன் தன் என்னப்படி உள்ளான் இவ்விருவரின் அதாவது மூன்றாவது மற்றும் நான்காவது நபர்களின் தண்டனையும் சமமானதாகும் என்று நபி சொல்லாஹா அணி செல்லம் அவர்கள் கூறினார்கள் திருமிதி இரண்டு இது ஹசன் சஹி என திருமதியுமாம் கூறுகிறார்கள்